வணக்கம் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று PFA எஃப் professional football புரொபஷனல் புட்பால் அசோசியேஷனின் பிளேயர் ஆப் தி விருதினை நெதர்லாந்து நாட்டு வீரர் வென்றுள்ளார் இரண்டு இந்திய விமான நிலையங்களில் பயணிகள் போக்குவரத்து பதினொன்று அதிகரித்துள்ளது மூன்று குர்ஜு கலிபா கோபுரம் துபாய் நகரில் உள்ளது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் இந்தியா வந்த அமெரிக்க கடற்படை தளபதி யார் இரண்டு ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார் மூன்று சீன கடற்படை எத்தனை புதிய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரை அறிமுகப்படுத்தியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி